கர்த்தருடைய மகாபரிசுத் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் செய்த சகல நன்மைக்காகவும் நான் கத்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்கிறேன் இப்படியாய் ஒரு மாதத்தின் புதிய நாளுக்குள்ளாக ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இமட்டுமாய் நம்ம வழி தேவன் இனியும் அவர் வழி நடத்த இருக்கிறார் என்று சொல்லி இந்த மாதத்தையும் கூட அவருடைய கருத்திலே கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு நாம் இப்படியாய் நாம் நடத்தப்படுவதும் அவரால் நடத்தப்படுவது நம்முடைய மேன்மையாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் நடத்த நாம் அதை அனுமதிக்கும் பொழுது அவருடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் அதை நல்லபடியாக நடத்தி அவர் வல்லமுள்ள தேவர் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே கூட ஒரு முக்கியமான காரியத்திற்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம் ஒரு தியானத்திற்குள்ளாக கத்தருடைய வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானத்துக்குள்ள போகிறோம் ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே கூட சில வேத பகுதிகளை நாம் பார்க்கப் போகிறோம் நாம் ஜெபம் பண்ணுகிறோம் எல்லாருக்கும் தெரியும் எல்லா சமயங்களிலும் கூட ஜெபங்களை செய்கிறார்கள் மந்திரங்களை சொல்லுகிறார்கள் ஜபங்களை முடிவு முன்னுகிறார்கள் இப்படி எல்லாவற்றையும் செய்கிறார்கள் கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கூட தேவனை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் இந்த ஜபத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் வேதம் சில காரியங்களை தெளிவாய் சொல்கிறார்கள் பாருங்கள் மத்தியாரம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் மத்திய அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஆமே உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் முன்பாகவே நீங்கள் தேவனை நோக்கி கேட்டுக்கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று சொல்லி தேவன் அறிந்திருக்கிறார் என்று கத்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தையும் வாசித்துக் கொள்ளலாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை ஒருவர் வாசித்துக் நான் வாசிக்கிறேன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரிய செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்ல வல்லவராகிய அவருக்கு என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதாவது நாம் வேண்டிக் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக செய்ய வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அப்போ தேவனுக்கு எல்லாம் தெரியும் நான் நினைக்கிறது எனக்கு என்ன தேவை எனக்கு என்ன வேண்டும் என்று நான் வேண்டிக் முன்பாகவே அவருக்கு தெரியும் நான் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன் அப்படி என்று சொன்னால் நான் ஏன் ஜபம் செய்ய வேண்டும் நான் ஜெபம் பண்ணினால் முன்பாகவே அந்த தேவனுக்கு தெரியும் என்று சொன்னால் நான் நினைக்கிறதே அந்த தேவனுக்கு தெரியும் என்று சொன்னால் நான் ஏன் ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறேன் வேதத்தில் பார்த்தா அநேக ஜபங்களை பார்க்கிறோம் இயேசு கிறிசு அநேக முறை ராக்காலங்களிலே போய் மலைகள் மலைகளிலே தனித்திருந்து ஜபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் மணித்தியால கணக்காக அவர் ஜபம் பண்ணினதை பார்க்கிறோம் அவர் கிறிஸ்தமனை தோட்டத்திலே கூட அவர் ஜபம் பண்ணும்போது ஷீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எனக்காக ஒரு மணித்தியாலும் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதா என்பது அர்த்தம் ஒரு மணி நேரமாவது நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாதா என்று அவர் கேட்காதபடி அவர் சொல்லுகிறார் அவர் அந்த இடத்துல பல மணி நேரம் அங்கு ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அதுல அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட இருந்து நீங்க என்னுடைய பாடுகளிலே பங்கு ஜெபம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது இப்படி அநேக இடத்திலே ஜெபம் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து இரவு முழுவதுமாய் ஜெபம் பண்ணி தான் பகலிலே போய் அநேக அற்புதங்களையும் அநேக நன்மைகளையும் மக்களுக்கு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய சீஷர்களும் அப்படித்தான் செய்தார்கள் அப்போசிலர்கள் அப்படித்தான் செய்தார்கள் விசுவாச வீரர்கள் எல்லாருமே இப்படி ஜெபத்தினாலே ஜெயம் என்று பார்க்கிறோம் எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அங்கே மூன்றரை வருஷம் மழை இல்லாமல் இருந்தது மீண்டும் ஜபம் பண்ணினான் பிறகு மழை பெய்தது என்று பார்க்கிறோம் இப்படி அநேக காரியங்களை ஜபத்தினாலே செய்திருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லும் பொழுது நீங்கள் ஜபிக்கிற்கு முன்பாகவே தேவன் அதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பார்ப்போம் இப்போ சில சம்பவங்களை பார்த்துட்டு இவருடைய ஜபங்கள் என்ன என்பதை பார்த்தால் நாம் ஏன் ஜபிக்க வேண்டும் அல்லது இங்கே இதே வேதம் தேவன் அறிவார் என்று சொல்லியிருக்கிறதே ஆகவே நான் ஏன் ஜபம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் பார்த்துக்கொள்ள போகிறோம் பாருங்கள் கொலோசையர் முதலாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினொன்றை ஒருவர் வாசிக்கலாம் கொலோசையர் முதலாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து அவருடைய சித்தத்தை அறிவினாலே ஆமாம் போதும் பாருங்க இங்க ஒரு கிறிஸ்தவ ஒரு மனிதன் தேவ மனிதன் இங்க அப்போஸ்ல நாகியப்பாவுல் அங்கு ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார் ஒரு ஜபத்தை செய்கிறார் என்ன என்று சொன்னா அவர் என்ன ஜபத்தை செய்கிறார் யாருக்காக ஜபம் செய்கிறார் என்று நீங்கள் இங்கே வடிவ அவர் தனக்காக அவர் ஜபித்ததாக அங்கே பார்க்க முடியலை அங்கே வேதத்தில் பார்க்கும் இது நிமித்தம் நாங்கள் கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அதில் அந்த ஜபத்தில் எதையெல்லாம் அவர் கேட்டார் உங்களுக்காக என்ன கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அங்கே தேவ பிள்ளை யாருக்காக ஜபம் பண்ணுகிறாராம் மற்றவர்களுக்காக அவர் ஜபம் பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் பாருங்கள் வாசியங்கள் ஒன்று தெசுலோனிக்கர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் வாசிக்கலாம் ஒன்று தெஸ்லோனிக்கர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் வாசிக்கலாம் ஆமீன் பாருங்க அவருடைய ஜபங்களில மற்றவர்களுக்காக அவர்கள் மற்றவர்களை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஜபங்கள் தான் அவர்களுடைய ஜபங்களாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பாருங்க இன்னொரு சில காரியங்களை வசனங்களை வாசித்துக் கொள்ளலாம் ரோமர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் ரோமர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் போவெளாக உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது குறித்து ஆமீன் அவர் ஜபம் பண்ணும் இடைவிடாமல் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறாராம் ரோமருக்கு எழுதுகிறார் அந்த ரோம சபைக்கு நான் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஜபம் பண்ணும்போது அவருடைய ஜப தேவனோடு அவர் பேசுகிறதான அந்த நேரத்துல தேவனிடத்துல போய் இருக்கிறதான அந்த நேரத்துல அவர் யாரை நினைக்கிறார் என்று சொன்னா அங்கே தான் வழி அந்த பிள்ளைகளை தன்னோடு இருக்கிறதான சகோதரர்களை முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிங்க தன்னுடைய கத்திராயி இயசிய குழுக்குழு நிறுவனர் மதுளையின் கிராமமானவர் தம்மை நீங்கள் போதும் அப்படியே அவர் தொடர்ந்து பதினெட்டு வாசிக்கும் பொழுது பத்தொன்பதுல கடைசியாக சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மணக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இருக்கிறது அந்த ஜபத்தை அவர் யாருக்கு செய்திருக்கிறார் என்று சொன்னா அந்த விசுவாசிகளுக்காக அந்த தேவ பிள்ளைகளுக்காக அங்கு தன்னோடு இருக்கிறதான அந்த மற்ற மக்களுக்காக அவர் அவர்களை தன்னுடைய ஜபத்தில் நினைவு அவர்களுடைய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை அவர்கள் பெற்றுக் பெடைய வேண்டுதல்களாய் தெரியப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதிகாரம் முதலாம் அதிகாரம் போதும் மிச்சம் அப்படியே வாசிக்க பாருங்க அவர் சொல்லும்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் ஈராவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படி அப்போ அவர் ஜெபம் பண்ணும்பொழுது அங்கே என்ன செய்கிறார் இங்கே தீமூத்தை வைக்க அவர் சொல்லுகிறார் திமுத்தையை குறித்து சொல்லும்பொழுது அவர் அவருக்கு எழுதுகிற கடிதத்தில் இப்படி நான் உன்னை குறித்து நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொரு நேரத்திலும் உன்னை நினைத்து நீர் விடுகிறதான கண்ணீர் உன்னுடைய பாடுகளை நினைத்து நான் உனக்காய் ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் என்னுடைய தேவையை தேவன் அறிந்திருக்கிறார் அதை நான் சொல்லும் முன்பாகவே அவருக்கு தெரியும் என்னுடைய நினைவிலே அவருக்கு தெரியும் என்று சொன்னால் இந்த ஜபத்தை ஏன் கடவுள் ஏற்படுத்தி வைத்தார் என்று சொன்ன பிறரை குறித்த அக்கறை எனக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஜபத்தை ஏற்படுத்தினார் இந்த ஜபம் என்பது என்ன என்று சொன்ன நான் பிறருக்காக பிறரை நான் நினைவு கூற பிறருடைய கஷ்டங்களை நான் நினைத்து பார்க்க பிறருடைய சோதனைகளிலும் துக்கங்களிலும் நான் பங்கெடுத்து கொள்ள அவர்களுடைய வேதனை என்னுடைய வேதனையாய் மாறி அது தேவனிடத்தில் கடத்த கொண்டு வரப்பட அந்த இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார் கர்த்தருடைய ஜபம் என்பது மற்றவர்களுக்காக என்னுடைய இருதயம் உடைகிற நேரம் தான் ஜபம் மற்றவருடைய தேவைக்காக மற்றவருடைய துன்பங்களுக்காக என்னுடைய இருதயம் எப்பொழுது உடைகிறதோ அதுதான் மெய்யான ஒரு ஜபமாக இருக்கிறது அதை தேவன் எதிர்பார்க்கிறார் அந்த ஜப தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலே எதிர்பார்க்கிறார் என்று கிடையாது சில காரியங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அவர்கள் உடைய சகோதரன் படுமையானால் அந்த வேதனையோடு நான் கடவுளிடத்தில் கடந்து வருவேன் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஜபம் அதைத்தான் வேதம் ஜபம் என்று சொல்லுகிறது அதைத்தான் ஏசு கிறிசு செய்தார் இயேசு கிரிசு ஒரு நாளும் தனக்காக ஜபம் செய்ததல்ல ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்கலாம் அங்கே கெட்சம தோட்டத்தில் இயேசு கிரிசு தனக்காக செய்தார் அவர் தனக்காக செய்யவே இல்லை அவர் தனக்காக செய்திருந்தால் அந்த இடத்தில் அவர் சொல்லியிருப்பார் ஆண்டவரை இது என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பத்தை நீர் செய்யும் என்று சொல்லியிருப்பார் அவர் சொல்ல அவர் சொன்னார் ஆண்டவரை உம்முடிய சித்தம் நடக்கட்டும் நான் இதை செய்கிறேன் முடிஞ்சால் அதை நான் விலகிக்கொள்ள நீர் அனுக்கிரம் செய்யும் ஆனாலும் அது என்னுடைய சித்தம் நடக்கூடாது என்று சொல்லி பல இருந்து அவர் சித்தம் வாழ்க்கை நடக்கட்டும் ஒருவேளை நம்முடைய முடிந்தால் அதை செய்ய அவர்களுடையத்தான் தேவ மனிதர்கள் இதுதான் மெய்யான ஜபமா இருக்கும் அதற்கு முன்பாக இன்னொரு அதிகாரம் வசனம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசியுங்கள் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் அவன் தன்னுடைய ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் இவன் பெரிய ஒரு அப்போசுலன் கிடையாது பெரிய ஊழியக்காரன் கிடையாது பாருங்க எப்பாப்ராவ உங்களுக்காக வாழ்த்துதல் சொல்லுகிறான் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான் உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களா இவருடைய ஜபங்களை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அந்த ஜபத்தை அவர்கள் போராட்டமாய் வைத்திருந்தார்கள் தேவனோடு போராடக்கூடிய ஒரு போராட்டமாய் வைத்திருந்தார்கள் ஆண்டுவரே இந்த பிள்ளைகளை நீர் ரசிக்க வேண்டும் ஆண்டுவரே இந்த பிள்ளைகளை வாழ்க்கையில உண்மையம் நடக்க வேண்டும் நடக்க வேண்டும் இப்படித்தான் இந்த நாட்களிலே எல்லாமே மாறி போய்விட்டது ஊழியர்களும் ஒருவரும் இந்த தேவன் கொடுக்கிறதான ஐஸ்வர்யம் அவருடைய கிருமைக்காகவோ அதை குறித்து அதிகமாய் காணமாட்ட நீங்கள் எங்க ஒன்று இரண்டை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் अनेक मानवர்கள் செய்கிறதான காரியம் என்ன இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உலகத்தின் ஐஸ்வரியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லிதான் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறதே தங்களை மேன்மைபடுத்திக்கொள்கிறதை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் தேவனுடைய உண்மையான மனிதர்கள் தேவனை ஏற்றக்கொண்டவர்கள் தேவனோடு பழகுகிறவர்கள் தேவனிடத்தில் உரவாடுகிற பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணினார்கள் என்று சொன்னா ஆண்டவரே உம்முடைய கிருபை வரங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடு உம்முடைய வல்லமைகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடு உம்முடைய ஞானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடு உம்முடைய சமாதானத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடு வளர்ச்சியை உடைய கனிகளை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் என்று சொல்லி இப்படிதான் ஆதிசபையில ஜெபம் பண்ணினார்கள் இப்படித்தான் வாழ்த்தினார்கள் இப்படிதான் இதற்காக தான் எதிர்பார்த்தும் காத்திருந்தார்கள் அவருடைய எதிர்பார்ப்புகள் எதுவுமாயில் உள்ள எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை காரணம் என்ன என்று சொன்னால் இங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறதான அந்த மேன்மையான ஆசீர்வாதத்திற்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஆசீர்வாதம் என்று நீங்கள் சொல்லுகிற எதுவுமே ஈடு இணை ஆகாது அது தேவனுக்குரிய ஆசிர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிற மேன்மைகள் எல்லாமே கிடையாது ஏமாற்றுகிறவர்களும் அரசாங்கத்தை ஏமாற்றுகிறவர்களின் சொத்துக்களையும் சேர்த்து வைத்துக் கொண்டு உலகத்தில் அதாவது என்ன வேணும் என்று சொல்லி கேட்கும்படியாக பாருங்க அங்க ஜபத்தில வித்தியாசம் இருக்கு ஜெபத்தில் காரியங்கள் மாற்றங்கள் இருக்கிறது ஆகவே தேவனை அறிந்து கொண்ட பிள்ளைகள் தேவனை கிட்டிச் பிள்ளைகள் என்ன செய்து விடுவார்கள் என்று சொன்னால் தங்களுடைய தேவைகளை மறந்து பிறருடைய தேவைகளை தங்களுடைய தேவைகளாய் நினைத்து தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ளாய் கலந்து வருவார்கள் அதுதான் உண்மையான ஒரு ஜபமாய் காணப்படுகிறது தேவன் விரும்புகிறதும் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதுமான ஜபமாய் காணப்படுகிறது ஒருவேளை நம்ம சொல்லலாம் எல்லா ஜபத்தையும் கத்தர் ஏற்றுக்கொள்வார் தானே எல்லார் செய்கிறதையும் கத்தர் இது பண்ணுவார் தானே அதே மத்திய அதிகாரம் நீங்கள் மேல் வாசித்து கொண்டு வந்தால் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த மாயக்காரரை போல ஜபம் பண்ணாதீர்கள் அவர்கள் அதிக நேரம் ஜபம் பண்ணுவதனாலே நீண்ட ஜபம் செய்வதனாலே தங்களுடைய ஜபம் கேட்கப்படும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்று அப்படி அப்படின்ற என்ன அர்த்தம் அங்கு ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை அங்கு நீண்ட நேரம் அதாவது மனிதர்கள் நினைக்கிறதெல்லாம் அங்கு நடக்கிறது இல்லை மனிதர்கள் நினைத்துக் நான் செய்கிறதை கத்தர் கேட்கிறார் நான் இப்படி நடந்தால் அடிதான் நடக்கும் இருபது வருஷமா இருந்தால் அவன் இருபது மணித்தாலும் ஜபம் பண்ணுவான் முப்பது வருஷமா இயேசுக்குள்ள இருந்தால் முப்பது மணித்தாலும் அவனால் ஜபம் செய்ய முடியும் என்று சொல்லி அவனுடைய எண்ணம் இப்போதான் வளர்ச்சி என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியல்ல தேவன் விரும்புகிறபடி ஜபம் செய்வது தேவன் விரும்புகிறபடி உள்ள உடைந்த உள்ளத்தோடு கத்தருடைய சனிதானத்தில் வருவதுதான் பிறருடைய ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற அவயமும் பாடுபடும் போல இதை என்னுடைய தெரியாது நம்முடைய கடந்து செல்கிறார்களே அவர்களை நினைக்க ஒரு காரியம் தோன்றும் அதற்காகவே தேவன் ஜெபத்தை ஜெபம் என்பது ஒரு மந்திரம் கிடையாது பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவேள் நினைத்துக் கொண்டிருந்தால் நீங்கள் ஏற்படுத்த நோக்கம் என்ன என்று சொன்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கொடுத்தால் உண்மையான ஜபம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு ரகசியத்தையும் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கேளுங்கள் என்று சொல்லுகிறது அப்ப அநேகர் கேட்கிறார்கள் ஆனா பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் என்றால் என்ன அர்த்தம் பெற்றுக்கொள்வதற்கு என்ற ஒரு வழிமுறை இருக்கு அந்த முறையின்படி நீங்க கேட்டாதான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் கத்தனுடைய வேதம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் சில வசனங்களை மாற்றம் நாம் வாசித்துக் கொள்ளவோம் ஆகவே தான் இந்த அப்போ சிலர்கள் இதையெல்லாம் சரியாகி அறிந்திருந்தபடியினாலே ஆதிப்பிதாக்கள் இதையெல்லாம் சரியாகி அறிந்திருந்தபடியினாலே எப்படி ஜபிக்க வேண்டும் அங்கே யூதர்கள் ஜபித்த காரியங்கள் எல்லாம் வித்தியாசம் இயேசு கிறிஸ்தவர்களெல்லாம் கண்டித்தார் ஆனால் அதற்குப் பிறகு எங்கள் அப்போ அந்த ஜப காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது போல புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஜெபத்தை பார்க்க மாட்டீங்க பழைய ஏற்பாட்டில் அங்கே தாவிதி ஜவம் பண்ணதெல்லாம் வித்தியாசம் அங்கே சொன்ன காரியங்கள் எல்லாம் புதியும்பிப்பதே புதிய தீமூத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் பாருதல்களையும் பண்ண வேண்டும் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகலம் இல்லாமல் அமைதியுள்ள ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் நம்முடைய ரசகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமமாயிருக்கிறது என்று கர்த்தனுடைய வேதம் சொல்லுகிறது பாருங்க அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள் இப்படி நாம் மற்றவர்களுக்காக மற்ற எல்லாருக்காகவும் நான் ஜெபம் பண்ணுவது என்ன என்று சொன்னால் அதுதான் தேவனுடைய பார்வையில பிரியமும் நன்மையுமாய் இருக்கிறது அப்போ நாம் எதை செய்யப் போகிறோம் நமக்காய் தொடர்ந்து ஜபித்துக்கொண்டே இருக்க போகிறோமா ஆண்டவரை எனக்கு இது தேவை ஆண்டவரை எனக்கு அது தேவை ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இது குறைவா இருக்கிறதே என்று சொல்லி காலமுழுக்க அதற்காகவே அழுது கொண்டிருக்க போகிறோமா அல்லது மற்றவருடைய வாழ்க்கையில் உள்ள குரைகள் நமக்கு நம்முடைய கண்களுக்கு எப்பொழுது தெரிய போகிறது அவர்களுடைய வேதனைகள் எப்பொழுது நமக்கு தெரிய போகிறது அவர்கள் படுகிற பாடி எப்பொழுது நமக்கு தெரியும் அது தெரிஞ்சாதானே அவர்களுக்காக நான் ஜோபம் பண்ண முடியும் இப்போ ஒரு சவனுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன்டா என்ன ஜெபம் பண்ண முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த சவனம் விஜய்க்காக நான் ஜோபம் பண்ண நான் என்ன ஜெபம் பண்ண முடியும் அவருக்காக அவரை பற்றி எனக்கு தெரியாமல் போனால் அவருடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்திருக்கிறது அவருடைய தேவை இருக்கிறது எனக்கு தெரிஞ்சால் நான் அவருக்காக ஜபம் பண்ண முடியும் அப்போ நான் போய் நான் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் இந்த சவனுக்காய் நான் ஜெபம் பண்ணுகிறேன் முக்கியமானது அவருடைய பிள்ளைகள் சொத்து சுகம் எல்லாமே போய்விட்டது ஒன்றும் இல்லாத தனித்தன இருந்த மனைவியும் கூட அவரை விட்டு அப்படி இருக்கிற மனிதன் பிறருக்காக ஜெவம் பண்ணுகிறார் ஆண்டுவரே என்னுடைய நண்பர்களை தண்டித்து போடாதையும் ஆண்டவரே என்னுடைய நண்பர்களை மன்னியும் ஆண்டவராக அவர் செய்த பாவத்தை மன்னியும் என்று சொன்னபோது கத்தர் என்ன செய்கிறார் இவருடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் அதான் கத்தருடைய நோக்கம் கத்தருடைய நோக்கம் என்ன என்று யோபு தனக்காக ஜபம் பண்ணியிருந்தால் கத்தர் அதை மாற்றியிருப்பார் ஆனால் கத்துடைய நோக்கம் அது அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் நான் மற்றவருடைய குறைகளை பார்க்க வேண்டும் மற்றவருடைய தேவைகளை நான் பார்க்க வேண்டும் அதை பார்க்கும் கண்கள் எனக்கு இருக்கும் பொழுது அதற்காக ஜபிக்க யாரால் முடியும் எனக்கே நானே சோர்ந்து போய் நானே குளிக்கில் இருக்கும் பொழுது இன்னொருவர் குளியில் காப்படி முடியும்படி நிலைமை அதிகாரம் ஒருவர் அதிகாரம் மீன் அவன் அவன் தனக்கானவை அல்லனுக்கானவைகளையும் நோய்களையும் இருக்கிறோம் அங்கு வேதம் சொல்கிறது பிறனுக்கானவைகளையும் நீங்க நோக்கி பாருங்க உங்களை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்காதீங்க உங்களோட குறைகளை மாத்திரம் பார்த்துக் கொண்டிருக்காதீங்க இது எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடியது இது வெறும் ஏதோ ஒரு மனுஷனுக்கு நான் காசு பணம் உதவி செய்வதோ ஒரு மனுஷருக்கு நான் சாப்பாடு கொடுக்கிறதோ உடம்பு கொடுக்கிறதோ மாத்தமல்ல ஜெபத்திலும் அது தேவையா இருக்கிறது ஜபத்திலும் நான் மற்றவரை நோக்கி பார்க்க வேண்டும் ஜபத்தில் மற்றவர்களுக்காய் நான் ஜபம் பண்ண நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே வேதம் தெளிவாய் சொல்லும் பொழுது அதற்கு உள்ள வசனம் வாசிக்க தேவையில்லை அங்கே ஏசு கிறிசுவில் இருந்த சிந்தை என்று சொல்லி ஏசு கிறிசுவும் அப்படித்தான் செய்தார் என்று சொல்லி கர்த்தனுடைய வேதம் தெளிவாய் சொல்கிறதை பார்க்கிறோம் கடைசி அங்கே குலோசியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசியுங்கள் குலோசியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டிலிருந்து பதினைந்து வரைக்கும் வாசி ிய அன்பைத் தடுத்துக் கொள்வது ஆமே நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்று கத்தனுடைய வேதம் சொல்லுகிறது ஏன் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் ஒருவருடைய குறைகளை ஒருவர் ஏன் மன்னிக்க வேண்டும் ஒருவர்காய் ஒருவர் பாசமாய் பட்சமாய் அன்பாய் ஏன் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் இதற்காகவே நாம் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டோம் தேவனுடைய சபை என்பது சரீரம் என்று சொல்லப்படுகிறது எப்படி ஒரு உடல் பல அங்கங்களை கொண்டு இருக்கிறதோ அது போல சரீரத்தில் நாம் பல அங்கங்களாக இருக்கிறோமா அப்போ ஒருவர் கை ஒருவர் கால் ஒருவராக இருந்தாலும் கூட எல்லாரும் தனித்தனி அங்கங்களாக இருந்தாலும் நாம் ஒரே சரீரத்தில் இருக்கிறபடியால் ஒருவராயிருக்கிறோம் என்று சொல்லி கத்தனுடைய வேதம் சொல்லுகிறார் அதனால இதுதான் நம்முடைய அழைப்பு இப்படித்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவன் நம்மை இப்படித்தான் அழைத்திருக்கிற நாம் பிறனுக்கானவைகளை நோக்க வேண்டும் அதனால் நம்முடைய ஜபம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறரைக்கு அடுத்ததான ஜபமாய் காணப்பட வேண்டும் பிறருடைய குறைகள் பிறருடைய தேவைகள் பிறருடைய காரியங்கள் என்னுடைய தேவைகளாய் மாறி அந்த ஜபத்தில் உடைந்த உள்ளத்தோடு நாம் கடவுள் வர வேண்டும் என்னுடைய தேவைக்காக அல்ல என்னுடைய காரியங்களுக்காக அல்ல அதை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்று கத்தனுடைய வேதம் சொல்லுகிறது நினைப்பதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார் அதையெல்லாம் அந்தந்த நாலுக்குரிய நாள் போதும் என்று கத்தனுடைய வேதம் சொல்லுகிறதுனாலே அதையெல்லாவற்றையும் அது தேவனுடைய கரத்தில் ஒப்புக் சரி ஆனால் அது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையாக இருந்துவிடக்கூடாது அது மாத்திரமே நம்முடைய ஜபமாய் இருந்துவிடக்கூடாது அப்படி இருந்தால் அது ஜபம் கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவன் எதிர்பார்க்கிற ஜபமும் அது கிடையாது தேவன் விரும்புகிறபடி தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற ஜபமாய் நாம் செய்யும் பொழுதுதான் அது கத்தனுடைய பார்வையில் பிரியமாக இருக்கும் மேன்மையாயிருக்கும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிக்க எல்லாருடைய துன்பங்களை என்னுடைய துன்பங்களாய் மாற எல்லாருடைய வேதனையும் என்னுடைய வேதனையாய் மாறும் அந்த சூழ்நிலைக்குள்ளாய் அந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்று பார்க்கிறோம் ஒருவேளை நமக்கு இருக்கும் கொஞ்சம் பகுதிகள் நமக்கு இருக்கும் ஆனாலும் கூட வாழ்க்கையில் அவை எல்லாவற்றையும் நாம் பூரணமாக்கொள்ள பழக வேண்டும் அவைகள் எல்லாவற்றையும் இன்னும் அதிகம் அதிகமாக வேதனை பிறருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதிலும் கூட நாம் கடந்து வர வேண்டும் இதை கிறிஸ்து செய்தார் என்று பார்க்கிறோம் அந்த கிறிஸ்துவை நோக்கி நாம் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் அவரிடத்தில் இலவசமாய் பெற்றிருக்கிறோம் அல்லவா நாமும் கூட பிறரிடத்தில் அதே போல அன்பை நாம் காட்ட வேண்டும் அதே போல பட்சத்தை பாசத்தை நாம் காட்ட வேண்டும் ஒருவரில் ஒருவர் ஜபங்கள் மாற்றப்பட வேண்டும் நம்முடைய பிறருக்கான ஒரு ஜபத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் முக்கியமாக ஒப்புக் கொடுப்போம் அதனால வேற காரியங்கள் மற்ற மனுஷர்கள் எல்லாம் விட்டுவிட்டு அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு வாழ்க்கையில் தங்களால் ஒன்று செய்ய முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அவர்கள் மற்றவர்களை ஜபிக்கிற சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன் மற்றவருடைய வேதனை அதிகமாய் பார்க்கிற பிள்ளைகளை நான் இந்த இடத்திலே பார்க்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த நிலைகளிலே நாம் ஒவ்வொருவரும் கொண்டு வர நாம் மாற வேண்டும் அந்த நிலைமைக்குள்ளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையின் வேதனைகள் எதுவாக இருந்துட்டு போகட்டும் அதை மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்று மாத்திரை அறிஞ்சு கொள்ளுங்க நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் நினைக்கிற படியல்ல நினைக்கிறதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவர் என்றுதான் கத்தருடைய வேதம் சொல்லுகிறது ஆகவே அதனால அதை நாம் தைரியமாய் நினைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையின் துன்பங்களை கத்தர் மாற்றுவார் நான் நினைக்கும் போது அவர் செய்கிறார் என்று சொல்லி என்னுடைய ஊற்றுவோம் அதற்காகவே அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் இவ்வளவு நாள் நாம் ஒரு வேலை அடையாமல் இருந்திருக்கலாம் நாம் சாதாரணமாக ஜபம் மற்றவர்களை போல நாம் எல்லாவற்றிலும் ஜபம் பண்ணிக் கொண்டிருக்கலாம் கூட பிறருக்காக சொல்லுகிற ஜபம் பண்ணும்போது அந்த வேதனை உண்மையா என்னுடைய வருகிறதா என்பதுதான் எதிர்பார்க்கிறார் மாற்றிக்கொள்வோம் உங்களுடைய வாழ்க்கையின் துக்கத்தையும் அவர் மாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஒரு விசை கண்கள்